சச்சிதானோத்தியே தாபய விநாய வய நும க்வச்சித்மீத்மாய்தான் அஹையமாச க் யா பந்துஷு தாாமாரா ஜாவுக்கு மற்றொரு குருவாக குருன்னு சொன்னா இங்க திருஷ்டாந்தம் இந்த விஷயத்தை இங்கே உபதேசம் பண்ற இந்த ஸ்லோகங்கள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த பத்து ஸ்லோகம் வரைக்கும் இந்த விஷயம் போகிறது ஸ்ரீராம கிருஷ்ண பரமஹம்சருடைய கதைகள்லையும் இது வரும் இந்த கதையை அடிக்கடி கோட் பண்ணுவார் என்ன கதை எதுன்னா ஒரு சின்ன பெண்ணு கல்யாணத்துக்கு பார்த்துருக்கிற பெண்ணு எப்படி நடந்துண்டாள் அப்படிங்கிற ஒரு திருஷ்டாந்தத்தை வச்சு இந்த விஷயத்தை உபதேசம் பண்ணுறார் क्वचित குமாரி தூ ஆத்மானம் விரணானான் கிரகமாகத்தான் ஸ்வயம் தான் அருகையாமச காபி யாத்தேஷு பந்துஷு ஒரு பெண்ணை ஒரு பையனுக்காக தேர்ந்தெடுத்திருந்தார்கள் அந்த பொண்ணு வீட்டில் இருக்கக்கூடிய பந்துக்கள் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஏதோ ஒரு பந்துக்களுடைய வீட்டு காரியத்துக்காக ஏதோ ஒரு விசேஷத்துக்காக போய்விட்டார்கள் காபி யாத்தேஷு பந்துஷு அதாவது அவளுடைய உறவினர்களெல்லாம் வேறொரு உறவினர்கள் வீட்டுக்கு போயிருக்கிற சமயத்தில் அவளை தேர்ந்தெடுத்தவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள் ஆத்மானம் தன்னை அப்படிங்கிறார் கொசித் குமாரி ஆத்மானம் ஒரு குமாரியானவள் தன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றவர்கள் வீட்டுக்கு வந்தபொழுது ஸ்வயம் தான் அருகையாம் ஆசை தானே அவர்களுக்கு மரியாதை செய்தாள் அவர்களை வரவேற்று உட்கார வைத்து உபச்சாரம் செய்தாள் அவர்களுக்கு ஆகாரம் வேண்டி தேஷாம் அபியவகார்த்தம் ஒரு மரியாதை உபச்சாரம் பண்ணுறதில் ஆகாரம் அவர்களுக்கு வேண்டி ஷாலீன ரகசி அவக்னந்தியாகா பார்த்திவான்னு இருக்குது ஸ்லோகத்தில் பார்த்திவாங்கிறது வந்து அந்த எதுராஜாவை பார்த்து அவதூத தத்த குரு சொல்கிறார் ஹே பார்த்திவ அவர்களுக்கு ஆகாரம் உணவு கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த நெல்லெல்லாம் அவர்களுக்கெல்லாம் தெரியாமல் ரகசியமாக உரல்ல போட்டு இடிச்சுருந்த அவக்னந்தியாக பிரகோஷ்டாக அந்த ஒரு ஒரு தனி அறையில் ரகசியமாக அவ வந்து அந்த நெல்லெல்லாம் குத்தின்னு இருந்தா இடிச்சுட்டு இருந்த அப்படி இருக்கிற போது அவ கையில் இருக்கக்கூடிய வளைகள் அந்த காலத்தில் இந்த சங்கு வளையல்கள்லாம் போட்டுவார்கள் அந்த சங்காகங்கிறாருங்க ஷங்காக மகத்து ஸ்வனம் சக்ருஹூ பிரகோஷ்டாக ஷங்காக ஸ்வனம் சக்குகோஷ்டு சொன்னா மணிக்கட்டுன்னு அர்த்தம் ரகசியமா அவர்களுக்கு விருந்தளிக்கிறதுக்காக நெற்கதிர்களை ஷாலின்னா நெற்கதிர்களை எல்லாம் ரகசி அவக்னந்தியாகா ரகசியமா இடிச்சுட்டு இருந்த போது அவ கையில பிரகோஷ்டாங்கிறது மணிக்கட்டு மணிக்கட்ல இருக்கக்கூடிய சங்காக அந்த வளையல்கள்லாம் மகத்து ஸ்வனம் சக்ருஹூ பேரோசை மகத்துனா பெரிய ஸ்வனம்னு சொன்னா சப்தம் மகாஸ்வனஹா விஷ்ணு சாஸ்திரநாமத்துல கூட இருக்கு மகாஸ்வனஹான்னு அதுக்கு வேத சப்தம் வேத கோஷம் அப்படின்லாம் அர்த்தம் அங்க பாக்குறோம் இங்க மகத்வனம் சக்ருஹூன்னு சொன்னா ரொம்ப பெரிய அளவுல அந்த வளையல்கள்லாம் சத்தம் கேட்டுது அது அவளுக்கு மனசுக்கு இதா இருந்தது ஒரு என்னடா எம்பராசிங்கான்னு சொல்றோம் இல்லையா அப்படி இருந்தது அப்படின்னு சொல்றார் இதனுடைய தொடர்ச்சி வருகிறது நம்ம பிறகு பார்க்கலாம் கவசித் குமாரித்வாத்மானம் மிருணானான் கிரகமாக தான் ஸ்வய்தான் அருகையாம ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில்